நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போல ரித்துக்குன்னு ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவருக்கு மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா இப்படி எல்லாரோடயும் சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவருக்குள்ளார மனசுல வாழ்க்கையில கஷ்டம் வழி அப்படின்னு சொல்லி அடிக்கடி புலம்பிட்டே இருப்பாருங்க இப்படி இருக்கும் போது இவரு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது அவருடைய கல்லூரி வகுப்பாசிரியரை இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவர்கிட்டயும் சார் என்ன சார் வாழ்க்கை இது கல்லூரியில எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தோம் சார் எவ்ளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் அத ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தோம் சார் இப்ப என்னடானா வாழ்க்கையே ரொம்ப வலிக்குது சார் எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான் சார் எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூட அதுவே கஷ்டமா தான் சார் மாறுது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது சார் இப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பரமிக்கிறாருங்களாங்க அந்த ஆசிரியர்கிட்ட இவரு பார்த்தாரு கேட்டுக்கிட்டே இருந்தாரு ரித்திக உடனே அவரோட வீட்டுக்கு பேசிக்கிட்டே கூட்டிட்டு போயிட்டாருங்க கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளார போனவுடனே இவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒரு டம்ளர் எடுக்கிறாருங்க அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்துறாரு ஊத்தி ஃபுல் ஃபுல் டம்ளர்ல தண்ணி ஊத்தி வச்சிடறாரு ரித்திக் முன்னாடியே ஒரு கைப்பிடி உப்பு எடுக்கிறாருங்க அவர் முன்னாடியே கலக்கறாரு போட்டுட்டு இந்த தண்ணிய குடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரித்திக் ஒரே குழப்பம் என்னடா இது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி தான் போட்டு குடுப்பாங்க சார் என்ன வித்தியாசமா செய்யறாரு அப்படின்னு சொல்லுனே சரி இவரு எது சந்தாலும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர்ல வாங்கி குடிக்கிறாருங்க ஒரு வாய் ஊத்துறாரு வாயில வைக்கவே முடியல ஐயோ சார் என்ன சார் இது என்னால குடிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரா சரிப்பா இதை குடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாடி ஒன்னு இருக்குங்க அந்த ஜாடியில ஃபுல்லா தண்ணி நோக்கி இதே மாதிரியே ஒரு கைப்பிடி உப்ப போடுறாருங்க போட்டுட்டு இத குடி ரித்திக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ரித்திக் அதையும் ஒரு வாய் வச்சு குடிச்சு பாக்குறாரு அதுவும் உப்பு கரிக்குதுங்க குடிக்கவே முடியலையா சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மூணாவதா என்ன பண்றாருனாக்க அவங்க வீட்டுக்கு பின்புறமா ஒரு தொட்டி இருக்குங்க அந்த தொட்டி நிறைய தண்ணி இருக்குது அந்த தொட்டி நிறைய தண்ணியில அதே ஒரு கைப்பிடி உப்ப எடுத்து அவரு அதுல போடுறாரு இந்த தண்ணிய குடிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி ரித்திகா சொல்றாரு உடனே ரித்திக்கும் அந்த தண்ணிய குடிக்கிறாருங்க குடிச்ச உடனே இதுல லேசாதான் சார் உப்பு கரைக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரித்திகிட்ட பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்குங்க உடனே ரித்திகும் அந்த தண்ணிய குடிக்கிறாரு இதுல உப்புனுடைய இதுவே தெரியல சார் இந்த தண்ணி குடிக்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரா ரித்திக் உடனே அந்த ஆசிரியர் சொல்றாருங்களாங்க என்ன ரித்திக் இப்ப உனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குமே அப்படின்னு சொல்றாருல கஷ்டம் ஒரு கழிப்புடைய உப்பு சரியா உன் வாழ்க்கையில நீ உன் மனச இந்த டம்ளர் மாதிரி சின்னதா வச்சுகிட்டப்பா அதனாலதான் உனக்கு எந்த சின்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு அது பெருசா தெரியுது நீ இந்த ஏரி மாதிரி உன் மனச கொஞ்சம் விசாலமா ஆக்கிக்கோ மனச நீ பெருசாக்கிக்கிட்டனா எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு தெரியாது ரொம்ப சாதாரமா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ரித்திக் விளக்கம் கொடுக்கறாராம் இவரு கிட்ட இவர் சொன்னதை கேட்டுட்டு ரித்திகுக்கு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் அவர்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நான் உங்களை சரியான நேரத்துலதான் சார் பாத்திருக்கேன் என்னோட மனசுல உள்ள கேள்விகளுக்கெல்லாம் உங்கள்ட்ட இருந்து எனக்கு பதில் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி ரித்திக் சொல்றாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நீ எப்பவுமே கஷ்டத்தை நினைச்சு பயப்படாத எதையுமே தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லி அனுப்புறாராம் அவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமும் அவரோட வீட்டுக்கு நிறுத்தி கிளம்புறாருங்களாங்க ஆம் நீங்களும் உங்கள் மனதை இந்த டம்ளரை போல் சிறிதாக வைத்துக் நினைக்கிறீர்களா அல்லது இந்த ஏரியை போல மனசை ரொம்ப விசாலமாக வைத்துக் நினைக்கிறீர்களா என்று பதிலை நச்சினைக்கு எழுதி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்